तापत्रय विनाशाय मनुजा சச்சிதானோத்தியேத்தவே தாத்தய விநாந்தி ஜலம் தாசம் மனு மனு பிரயோவாசு மலாசிபூத்தன ீச்சராஜன் சர்வாத்மனியம் கதோ முக்குந்தம் பரிஹிருத்திய கர்த்தம் கரபாஜனர் நிமிச்சக்கரவர்த்தி கிட்ட தொடர்ந்து உபதேசங்களை பண்ணி கொண்டிருக்கிற பகுதியை படிச்சு கொண்டிருக்கோம் நேத்திகி கடைசியா காவேரீச்ச மகா புண்ணியா பிரதீச்சி சகாநதி அப்படிங்கிறதுல முடித்தோம் சில புஸ்தகங்களில் இந்த இடத்துல மூணு ஸ்லோகம் வருத்தன காவேரி ச மகா புண்ணியா பிரதீச்சீச்ச மகாநதி ஏபிபந்தி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரர் பிராயோபக்தா பகவதி வாசுதேவே மலாசயாஹா அப்படின்னு மூணு வரியோட சில புஸ்தகங்களில் ஸ்லோகங்கள் காணப்படுறது ஆகையினால அதோட கனெக்ட் பண்ணி இதை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ பார்த்தோம் தாமிரபர்ணி கிருத்தமாலா பயஸ்வினி காவேரி மகா புண்ணியா கா மகா புண்ணியமான காவேரி மகாநதி அந்த ஜலத்தை யார் குடிக்கிறார்களோ ஏ மனுஜாகா தாசாம் ஜலம் பிபந்தி மனுஜேஸ்வரான்னு அட்ரஸ் பண்ணுற ராஜாவை பார்த்து நிமி சக்கரவர்த்தியை ஹே மனுஜேஸ்வரா ஏ மனுஜாகா தாசாம் ஜலம் பிபந்தி எந்த மனிதர்கள் அந்த நதியினுடைய ஜலத்தை அருந்துகிறார்களோ அவர்களில் பிராய பெரும்பாலும் பகவதி வாசுதேவே பக்தாக பவந்தி பெரும்பாலும் அவர்கள் வாசுதேவனுடைய பக்தர்களாக இருக்கிறார்கள் அமல ஆசையாக மாசற்ற மனமுடையவர்கள்னு அர்த்தம் அமலம்னா அழுக்கில்லாத ஆசையாகனா ஹிருதயம் மண் அதாவது எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் இருக்கிற ஹிருதயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது அந்த நதிகளுடைய நீரை பருகுகின்றவர்கள் பெரும்பாலும் வாசுதேவ பக்தியில் இருக்கிறார்கள் சிலர் இருக்கக்கூடும்ங்கிறதுக்காக வாசுதேவ பக்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடுங்கிறதுக்காக தான் பெரும்பாலும்னு சொன்னார் அடுத்த ஸ்லோகம் படித்தோம் நாம நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் தேவ ரிஷி பூதாப்தனர் நாம் பித்ருநாம் ந கிங்கரஹா நாயமரிணீச்சராஜன் இவனுக்கு இந்த வாசுதேவனிடத்தில் பக்தி பண்ணுறவனுக்கு இந்த பஞ்ச மகா யங்கள் சொல்கிறோமே அப்புறம் ஃபேமிலி குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கடன்பட்டவனாகவோ சேவை செய்ய வேண்டியவனாகவோ இருக்க மாட்டான் இருக்க மாட்டான்னால் நான் தேவை இல்லைங்கிற அது பன்னிண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் வைதிக தர்மானுஷ்டானங்கள்லாம் சொன்னதெல்லாம் பண்ணியாகணும் ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மங்கள்லாம் பண்ணியாகணும்னு அவசியம் இல்லை பாகவத தர்மமே போரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் யகா சர்வாத்மனா சரண்யம் முக்குந்தம் ஷரணம் கதகா எவனொருவன் கர்த்தம் பரிஹிருத்திய செய்ய வேண்டிய ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மங்களையெல்லாம் விட்டுவிட்டு சரண்யம் முக்குந்தம் சரணாகதி பண்ண வேண்டிய முகுந்தனை சர்வாத்மனா சரணங்கதா முழுஷ பரிபூர்ணமாக பக்தி பண்ணுகிறானோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவன் யாருக்கும் கடன்பட்டவன் கிடையாது தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ பூதங்களுக்கோ பித்திருக்களுக்கோ அவன் கடன்பட்டவன் கிடையாது பஞ்ச மகா யம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இரு இடைவில்லாமல் அவன் பண்ணுறதே போரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆனால் நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது ஈஸ்வர பக்தியை உயர்த்தி சொல்கிறதுக்காக சொல்கிறார் ஆனால் நம்ம இதெல்லாம் சமூகத்தில் செய்கிறது சமூகத்துக்கு நன்மையை கொடுக்குங்கிற அந்த எண்ணத்தையும் புரிஞ்சுக்கணும் பஞ்ச மகா மூலமாக நாம் பகவானுக்கு தான் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாமளும் பண்ணணும் இந்த ஸ்லோகத்தில் அப்படி இருக்குங்கிறதுக்காக இந்த இப்படி சொல்லியிருக்கார் பகவான் ஆக இன்னும் நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினைக்க இதுக்கு அடுத்த ஸ்லோகங்களும் அது தான் வருகிறது அதெல்லாம் நம்ம பிறகு படிக்கலாம் இந்த ஸ்லோகார்த்தத்தோடு பூர்த்தி பண்ணுறேன் ஏ பிபந்தி ஜலம் தாசாம் मनुजा मनुजेश्वर, प्रायो மனுஜ மனு பிரயோவீ வாசுதேவே மலையூத்திரும் பித்தாக்கோ நாயீச்சராஜன் சர்வாத்மரணம் முக்கிருத்த எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்